வணக்கம் இரண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று உலகம் முழுவதிலும் பட்டினை அதிகம் நுகரும் நாடு இந்தியா இரண்டு சதுப்பு நில மற்றும் மேலாண்மைக்கான முதல் மையமானது சென்னையில் அமைக்கப்பட மூணு த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் எனும் நூலை எழுதியவர் தலாயில்லாமா இனி இன்றுக்கான கேள்விகள் ஒன்று ராம்சார்ார் ஒப்பந்தமானது எதை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு விஸ்வா எந்த புராண கதாபாத்திரத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் மூன்று உலக நாடுகளில் எந்த நாட்டில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதில்லை இதற்கான நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்